வணக்கம் நெற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் இருபத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு கிரேக்க அரசியல்வாதியான சார்லஸ் டிரிக்கோபிஸ் என்பவர் ஏதன்ஸ் நாளிதழான கைரோய் இதழில் மன்னர் ஜார்ஜை குறை கூறி கட்டுரை எழுதினார் அடுத்த ஆண்டு அவர் கிரீஸின் பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி எண்நூத்தி எண்பதாம் ஆண்டு பிரான்ஸ் டாகிடி பகுதியை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 ஆப்பிள் நிறுவனம் தனது முதலாவது ஐபோன் செல்லிட பேசியை அறிமுகப்படுத்தியது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு அட்லாண்டிக் விண்வெளியோட ரஷ்ய விண்வெளி நிலையம் மிர்ருடன் முதல் தடவையாக இணைந்தது இனி நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு அலெக்சாண்டர் ஃபிரீட்மேன் ரஷ்ய இயற்பியலாளர் மற்றும் கணிதவியலாளர் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பிரசந்த சந்திரா இந்திய பொருளியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு தாமஸ் பெரோ ஆங்கிலேயே இந்திய சமஸ்கிருத பேராசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஆர் மனோகர் தமிழக நாடக மற்றும் திரைப்பட நடிகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜியோ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 நெதர்லாந்து நாட்டில் துறை தேர்ந்தோர் தினம் சீசெல்ஸ் விடுதலை தினம் என்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை